நட்டினியின்ூற்றி இருபத்தி நான்காவது செய்தித் தேவை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் அமையவுள்ள லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தின் தலைவராக முன்னாள் நீதிபதி தேவதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் லோக் ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர்களுக்கான பணி நியமன ஆணையை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேற்று வழங்கினார் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு மக்கள் செல்வதால் அதை பயன்படுத்தி தனியார் ஆமணி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றன எட்டு வழிச்சாலை அமைக்கப்படும் என அறிவித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்காரியை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் நம்பேடு கிராமத்தில் சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் சார்பில் விவசாயிகள் கையில் கருக்கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர் ஆசம்கான் மூன்று நாட்கள் பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது மசூதியில் பெண்களையும் தொழுகைக்கு அனுமதிக்க கோரி இஸ்லாமிய தம்பதிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜெய்ஸ் முகமது முகாம்களை பாகிஸ்தான் ஏன் அளிக்கவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார் வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிர்பய் ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது அயல்நாட்டு செய்திகள் சீனாவில் மருந்து தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ காரணமாக பத்து பேர் பலியானார்கள் இதுவரை உலகில் உருவாக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய விமானம் வெற்றிகரமாக மேலெழும்பி பறந்திருக்கிறது அமெரிக்காவில் இருக்கும் மொகாவி பாலைவனத்தில் கடந்த சனிக்கிழமையன்று இந்த பரிசோதனை நடத்தப்பட்டது அமெரிக்காவின் தெற்கு பகுதியிலிருந்து நியூயார்க் வாஷிங்டன் மற்றும் அட்லாண்டா ஆகிய முக்கிய நகரங்களை நோக்கி பெரும் புயல் முன்னேறி வருவதால் அங்கு பதட்டமான சூழல் காணப்படுகிறது ஈரான் மற்றும் ஈராக் நாடுகளின் சில பகுதிகளில் நேற்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது பாகிஸ்தானில் கனமழை காரணமாக நேரிட்ட வெள்ளத்தில் சிக்கி பெண் உட்பட ஏழு பேர் பலியானார்கள் வணிகச் செய்திகள் மாதி சுசுக்கி நிறுவனத்தின் அதிகம் விரும்பப்படும் மாடலான சேலேரியோ தற்போது கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் சந்தைக்கு வந்துள்ளது ஏர்டெல் மொபைல் சேவை நிறுவனம் தொழில் மற்றும் வர்த்தக அமைப்புகளின் கூட்டமைப்பான பிக்கியுடன் இணைந்து பெண்களின் பாதுகாக்காக பிரத்யேக செயலி ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இந்த செயலிக்கு மை சர்க்கிள் என பெயரிடப்பட்டுள்ளது பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பணவீக்கம் மூன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக மத்திய உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல உலகக்கோப்பையில் விளையாடும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த அணியில் டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர் ஐ பி போட்டிகளில் மும்பை அணி வெற்றி பெற பெங்களூரு லாயர் சேரன் திர்ஸ் அணி நூற்றி எழுபத்தி ஒரு ரன்களை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்று படமாக உருவாகும் சசி லலிதா படத்தில் நடிக்க கஜோல் மற்றும் காஜல் அகர்வாலிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரோஜா மாளிகை படத்தை தயாரித்த பட நிறுவனம் அடுத்ததாக தயாரிக்கும் படத்திற்கு தோல் கொடு தோழா என்று நட்பை கௌரவப்படுத்தும் விதமாக தலைப்பு வைத்திருக்கிறார்கள் கதாநாயகனாக ஜெய் ஆகாஷ் போலீஸ் அதிகாரி பேரத்தில் நடிக்கிறார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்